நச்சினி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினியின் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக இருந்து முக்கணி என்ன நேர்களே எல்லாரும் ரித்துக்கு ஒருத்தர் இருந்தாருங்களா அவருக்கு மனைவி குழந்தைங்க அப்பா அம்மா இப்படி எல்லாரோடயும் சந்தோஷமா தாங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் அவருக்குள்ளார மனசுல வாழ்க்கையில கஷ்டம் வழி இப்படின்னு சொல்லி அடிக்கடி புலம்பிட்டே இருப்பாருங்க இப்படி இருக்கும்போது இவரு வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் வரும்போது அவருடைய கல்லூரி வகுப்பாசிரியரை பாக்கறாருங்க அவரை பாத்துட்டு ரொம்ப சந்தோஷமா தான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல அவர்கிட்டயும் இந்த ரித்தி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு சார் என்ன சார் வாழ்க்கை இது கல்லூரியில எல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்தோம் சார் எவ்ளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் அதை ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிட்டு சிரிச்சுகிட்டே சந்தோஷமா இருந்தோம் சார் இப்ப என்னடானா வாழ்க்கையே ரொம்ப வலிக்குது சார் எப்ப பார்த்தாலும் கஷ்டம்தான் சார் எவ்வளவுதான் சிரிச்சுக்கிட்டே இருந்தா கூட அதுவே கஷ்டமா தான் சார் மாறுது மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது சார் இப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்பரமிக்கிறாருங்களாங்க அந்த ஆசிரியர் கிட்ட இவரு பார்த்தாரு கேட்டுக்கிட்டே இருந்தாரு ரித்திக உடனே அவரோட வீட்டுக்கு பேசிக்கிட்டே கூட்டிட்டு போயிட்டாருங்க கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளார போன உடனே என்ன பண்றாரு அப்படின்னாக்க ஒரு டம்ளர் எடுக்கிறாருங்க அந்த டம்ளர்ல தண்ணி ஊத்துறாரு ஊத்தி புல் டம்ளர்ல தண்ணி ஊத்தி வச்சிடறாரு ரித்திக் முன்னாடியே ஒரு கைப்பிடி உப்பு எடுக்கிறாருங்க போட்டுட்டு இந்த தண்ணிய குடிப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரித்திக்கு ஒரே குழப்பம் என்னடா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காபி தான் போட்டு குடுப்பாங்க சரி இவரு எது சந்தாலும் ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டம்ளர்ல வாங்கி குடிக்கிறாருங்க ஒரு வாய் ஊத்துறாரு வாயில வைக்கவே முடியல அய்யோ சார் என்ன சார் இது என்னால குடிக்கவே முடியல சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரா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 ப்பா நீ இப்ப வாழ்க்கையில கஷ்டம் கஷ்டம்னு புலம்புன பாத்தியா அதுதான் இந்த ஒரு கழிப்புடையா உப்பு சரியா உன் வாழ்க்கையில நீ உன் மனச இந்த டம்ளர் மாதிரி சின்னதா வச்சுக்கிட்டப்பா அதனாலதான் உனக்கு எந்த சின்ன கஷ்டம் வந்தாலும் உனக்கு அது பெருசா தெரியுது நீ இந்த ஏரி மாதிரி உன் மனச கொஞ்சம் விசாலமா ஆக்கிக்கோ மனச நீ பெருசாக்கிக்கிட்டனா எவ்ளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அது உனக்கு தெரியாது ரொம்ப சாதாரண ஆயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ரித்திக்கு விளக்கம் கொடுக்கறாராம்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 அவருக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமும் அவரோட வீட்டுக்கு நிறுத்தி கிளம்புறாருங்களாங்க ஆம் நேர்களே நீங்களும் உங்கள் மனதை இந்த டம்ளரை போல் சிறிதாக வைத்துக்கொள்ள நினைக்கிறீர்களா அல்லது இந்த ஏரியை போல மனசை ரொம்ப விசாலமாக வைத்துக் நினைக்கிறீர்களா என்று பதிலை நச்சினைக்கு எழுதி அனுப்புங்கள் நன்றி வணக்கம்